தலைப்பு நூற்று நம்மை நஷ்டஞ்செய்வன நான்கு நம்மை நஷ்டஞ்செய்வன நான்கு அவையாவன ஆகாரம் மைதுனம் உடலுறவு நித்திரை பயம் ஆகிய இந்நான்கிலும் அதிக ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும் இந்த நான்கினும் முக்கியமானவை ஆகாரம் மைதுனம் ஆதலால் இவ்விரண்டிலும் அதனிலும் அதிக ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும் இந்த இரண்டிலும் முக்கியமானது மைதுனம் ஆதலால் இந்த விஷயத்தில் எல்லாவற்றை பார்க்கிலும் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அவ்வாறு இராவிடில் தேகம் அதிசீக்கிரத்தில் போய்விடும் பின்பு முத்தியடைவது கூடாது முத்தியடைவதற்கு இம்மானிட தேகமே தக்கதாயும் வேறு தேகத்தால் அதை அடைவது அரிதாயும் இருப்பது ஆதலால் எவ்விதத்தாலாயினும் தேகம் நீடித்திருக்கும்படி பாதுகாத்தல் வேண்டும் சிறு குறிப்புகள் ஜாக்கிரதை ஆகாரம் நித்திரை மைதுனம் பயம் இந்த நான்கிலும் அதிக ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும் இவற்றில் முக்கியமானவை ஆகாரம் மைதுனம் இவற்றிலும் முக்கியமானது மைதுனம் இதனளவில் ஒரு மனிதன் தன்னை சர்வஜாக்கிரதையுடன் காக்க வேண்டும் இல்லையாயின் அதிசீக்கிரத்தில் மரணமடைவான் சந்தேகமில்லை இல்வாழ்வானுக்கு மைதுனம் ஊற்றுக்கேணி நியாயத்தை உடையது தேக நஷ்டத்தின் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு தேகம் சீக்கிரத்தில் நஷ்டமடைவதற்கு காரணம் இரண்டு அவையாவன ஆகாரம் மைதுனம் ஆகாரத்தால் ஒன்பது பங்கு நஷ்டமும் மைதுனத்தால் ஒரு பங்கு நஷ்டமும் உண்டாகிறது எப்படியெனில் பிண்ட உற்பத்தியின் காலம் தொடங்கி இறந்து போகிற பரியந்தம் ஆகாரம் உண்டு இது இயற்கை சிசு வாலிபம் விருத்தாப்பியம் இந்த பருவங்களில் மைதுனம் கிடையாது கௌமாரம் யவ்வனம் இந்த இரண்டு பருவங்களில் மாத்திரம் மைதுனம் உண்டு இந்த பருவங்களிலும் நோயாலும் துக்கத்தாலும் தரித்திரத்தாலும் பசியாலும் பயத்தாலும் வேறுபடும் இந்த காலத்திலும் ஆகாரம் உண்டு பொருந்தல் ஏகதேசம் நஷ்டமும் அப்படியே இருக்கிறது ஆகார விஷயத்தில் அதிகிரமம் அக்கிரமம் அஜாக்கிரதை அசாதாரணம் இப்படிப்பட்ட உணவுகளை நீக்கி சுத்த சத்துவ ஆகாரங்களை புசித்து ஆயுள் விருத்தி செய்து கொள்வது சுத்த சன்மார்க்க ஏற்பாடு